இனிமையும் பசுமையும் மிக்கதாக இருக்கும் நிச்சயமாக அல்லாஹ் அதில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளான் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என பார்க்கிறான் எனவே இவ்வுலகை பயந்து கொள்ளுங்கள் பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் இந்து நபி சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஏழு நான்கு